உங்கள் அலமேலு சிலருக்கு மூக்கில் ரத்தம் கொட்டின்றே இருக்கும் அதை நிறுத்த எளிய முறை மூக்கில் ரெண்டு சொட்டு அருகம்புல் சாறு விட்டால் உடனே ரத்தம் கொட்டுவது நின்றுவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்